காலை வெளிச்சம் ஆகமம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பதாம் வசனங்கள் மெய்யான வெளிச்சம் பெர்கள வைக்கப்பட்ட மூன்று கோத்திரங்கள் யூதா இசாக்கார் மற்றும் ஒன்றாக சேர்ந்து இந்த பக்கத்தில் யுத்தத்திற்கு போகத்தக்க ஆண்களின் மொத்த எண்ணிக்கை லட்சத்தி இஸ்ரேலர் பிரயாணம் புறப்படும் இந்த கூட்டமே வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று தேவன் தெளிவாக கூறுகிறார் மேகம் எழும்பும் பொழுதும் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுவார்கள் அப்போது யூதாவின் பாளையம் முதலில் புறப்படும் தலைமைத்துவம் திசை மற்றும் முதல் நகர்வு அனைத்தும் இந்த பக்கத்தில் தான் வைக்கப்பட்டது பெயர்களை பார்ப்பதற்கு முன் தேவன் இந்த பாலயத்தை அமைத்த விதத்தில் உள்ள ஒரு அமைதியான ஞானத்தை கவனிக்க சற்று நேரம் ஒதுக்குவோம் இங்கு மூன்று கோத்திரங்களும் கிழக்கு பக்கத்தில் அதாவது சூரியன் உதிக்கும் திசையில் நிறுத்தப்பட்டிருந்தது ஒளி எப்பொழுதும் கிழக்கிலிருந்து தான் வருகிறது காலை அங்கிருந்து தான் தொடர்கிறது இருள் அங்கிருந்து தான் உடைக்கப்படுகிறது வேதம் பல நேரங்களில் ஒளியை ஜீவன் வழிகாட்டுதல் மற்றும் தேவனின் இரட்சிப்பின் செயலோடு இணைத்து பேசுகிறது எனவே முன்னிட்டு செல்லும் பாளையம் சூரியன் உதிக்கும் திசையில் நிற்பது ஏற்கனவே அர்த்தமுள்ளதாக இருக்கிறது இப்பொழுது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் நம் கவனத்தை ஈர்க்கிறது யூதாவின் பக்கத்தில் உள்ள மொத்த எண்ணிக்கை லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு நவீன அறிவியல் நமக்கு சொல்கிறது என்னவென்றால் வரும் ஒளியின் வேகம் வினாடிக்கு சுமார் லட்சத்தி மைல்கள் எண்கள் துல்லியமாக ஒன்றாக இல்லை ஆனால் அவை மிகவும் நெருக்கமாக இருக்கின்றது இதை துல்லியமாக அளவிட அறிவியலுக்கு பல நூற்றாண்டுகள் என்பதை கவனித்தார்கள் பின்னர் கண்ணாடிகள் மற்றும் கருவிகளை பயன்படுத்தி பூமியில் செய்யப்பட்ட சோதனைகள் மிக துல்லியத்தை கொண்டு வந்தது இன்று லேசர்கள் மற்றும் அணுகடிகாரங்கள் ஒளியை மிக துல்லியமாக அளவிட பயன்படுத்தப்படுகின்றது இதற்கு நூற்றாண்டுகள் படிப்பும் கவனமான கண்காணிப்பும் ஆனால் என்ன தேவன் மக்களை பாளையத்தின் கிழக்கு பக்கத்தில் நிறுத்துகிறார் அதன் மொத்த எண்ணிக்கை ஒளியின் வேகத்தை சுட்டிக்காட்டும் ஒரு மதிப்பை பிரதிபலிக்கிறது நாம் இங்கே கவனமாக இருக்க வேண்டும் ஒரு ஆராய்ந்து செய்ய தூண்டும் ஒளியை படைத்த தேவன் அதை துல்லியமாக புரிந்திருக்கிறார் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது ஒளியை எப்படி அளப்பது என்று மனிதர்கள் கற்றுக்கொள்வதற்கு வெகு காலத்திற்கு முன்பே தேவன் ஒலியை ஜீவன் ஒழுங்கு மற்றும் தம்முடைய மக்களின் தலைமைத்துவத்திற்கான அடையாளமாக யூதாவின் பாளையமே மிகப்பெரிய பாளையமாக இருந்தது வேற எந்த பக்கத்திலும் இதைவிட அதிகமான எண்ணிக்கையில்லை ஒளி இருக்கும் இடத்திற்கு தேவன் பலத்தையும் கொடுத்தார் இப்போது நாம் கேட்கலாம் இலட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு என்ற எண்ணுக்கும் நமக்கும் தெரிந்த நவீன மதிப்பிற்கும் இடையில் ஏன் நூற்றி பதினெட்டு என்ற வித்தியாசம் இருக்கிறது இங்குதான் வேதம் நம்மை மெதுவாக கிறிஸ்துவிடம் திருப்பி அழைக்கிறது கிழக்கு பக்கம் மேசியாவை எப்படி சுட்டி என்பதை நேற்று நாம் படித்தோம் ஏசு ஏதோ ஒரு கவிதை நயத்தில் மட்டும் ஒளியோடு இணைக்கப்படவில்லை அவரே ஒளி என்று அழைக்கப்படுகிறார் யோவான் சொல்கிறார் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளி ஆயிருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று மத்தியு கூறுகிறார் சொன்னார் நான் உலகத்திற்கு இருக்கிறேன். என்னை நடவாமல் ஒளியை அடைந்திருப்பான் இப்பொழுது சங்கீதம் மாறுகிறது சங்கீதம் நூற்றி பதினெட்டு வரப்போகும் ராஜாவை குறித்து தெளிவாக பேசுகிறது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலை இந்த சங்க ஏற்பாட்டில் மீண்டும் மீண்டும் மேட்கோல் காட்டப்பட்டு நேரடியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது நிராகரிக்கப்பட்ட கல் அஸ்திவாரமாகிறது ரச்சகராகிறார் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஒரு மேசியானிக் அதாவது மேசியாவை குறிக்கும் சங்கீதம் இது கிறிஸ்துவின் நிராகரிப்பு வெற்றி மற்றும் ராஜரீகத்தை சுட்டி காட்டுகிறது எனவே நூற்றி பதினெட்டு என்ற எண் வித்தியாசமாக நிற்பதை நாம் பார்க்கும் பொழுது அது நம் கவனத்தை ஒளி என்பது வெறும் ஒரு சக்தி மட்டுமல்ல அந்த ஒளி வரப்போகும் இருந்தது எண்கள் மட்டுமே ரச்சிக்க முடியாது ஒளி மட்டுமே ரச்சிக்க முடியாது மேசியாவால் மட்டுமே முடியும் ஆக இந்த காட்சி அழகானதாகவும் சமநிலையானதாகவும் மாறுகிறது மேசியாவின் கோத்திரமான யூதா சூரிய நுதிக்கும் பக்கத்தில் பாளையம் இறங்குகிறது ஒளியிலிருந்து ஒளி முழுமையடையாது மெய்யான ஒளி கிறிஸ்துவே உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று யோவான் கூறுகிறார் எனவே அந்த எண் தனித்து நிற்கவில்லை அது ஒரு வழிகாட்டி பலகையை போல செயல்படுகிறது வேதம் ஏற்கனவே தெளிவாக போதிக்கும் உண்மைகளை நோக்கி அது நம்மை சுட்டிக்காட்டுகிறது வேதம் வெளிப்படையாக அறிவிப்பதை நாம் உறுதியாக பற்றி கொள்வோம் யூதா முன்னின்று செல்கிறது மேசியா யூதாவில் வருகிறார் மேசியாவே ஒளி சங்கீதம் நூற்றி பதினெட்டு வரப்போகும் ராஜாவை நேரடியாக சுட்டி காட்டுகிறது இந்த உண்மைகள் மறைந்திருக்கும் அர்த்தங்களையோ அல்லது எண் அமைப்புகளையோ சார்ந்திருக்கவில்லை அவை தேவன் வழிபடுத்தின வார்த்தையின் மீது உறுதியாக நிற்கின்றது எந்த ஒரு எண் பிரதிபலிப்பும் இந்த உண்மைகளுக்கு சேவை செய்ய வேண்டுமே தவிர அவற்றை மாற்றீடு செய்யக்கூடாது புதிய சிருஷ்டி விசுவாசிகள் நமக்கு இதில் ஒரு பலமான நடைமுறை பாடமும் இருக்கிறது தலைமைத்துவம் ஒளியில் நடக்க வேண்டும் திசை காட்டுதல் கிறிஸ்துவிடமிருந்து வர வேண்டும் கிறிஸ்து வழி என்றால் அந்த பாளையம் குழப்பத்தில் தான் நகரும் கிறிஸ்துவை முன்னால் வைத்தால் தெளிவாகும் கருத்துகளையோ அல்லது மனித ஞானத்தையோ பின்பற்ற அழைக்கப்படவில்லை நாம் ஒளியை பின்பற்றவே அழைக்கப்பட்டுள்ளோம் பவுல் சொல்கிறார் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று யோவான் கூறுகிறார் ஒளி தெளிவை கொண்டு வருகிறது ஒளி ஒற்றுமையை கொண்டு வருகிறது நாம் விழுவதற்கு முன்பே ஆபத்தை ஒளி வெளிப்படுத்துகிறது ஆக கிழக்கிலிருந்து யூதாவின் பாளையம் முதலில் நகரும் அது தேவன் ஒளி வழி என்று சொல்வதை போல இருக்கிறது ராஜா வழி ஜீவன் வழித்தி ஒளி வழித்த வேண்டும் அந்த ஒளி கிறிஸ்துவே யாவை தேவனின் ஞானத்தை ஆராதிக்க இன்றைய காலை வெளிச்சம் நம்மை அழைக்கிறது அவர் மனித கண்டுபிடிப்புகளை விட பெரியவர் அவர் மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஆழமானவர் ஒழுங்குபடுத்துகிறார் திரும்பிக் கொண்டு வருகிறார் ஒளியை பின்பற்றுங்கள் கிறிஸ்துவை முன்னாள் வையுங்கள் அவர் வழி நடத்தும் பொழுது செல்லுங்கள் அவர் நிற்கும் பொழுது காத்திருங்கள் அந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் ஏனென்றால் ஒ நமக்கு முன்னே செல்கிறது யூதா, மக்களுடன் பாளையம் மேசியா வரலாற்றில் இன்னும் வந்திருக்கவில்லை சங்கீதம் 118 பதினெட்டில் சொல்லப்பட்ட நிராகரிக்கப்பட்ட கல்லாக மேசியா பின்னர் வரும்பொழுது நூற்றி பதினெட்டை நீக்கிவிட்டால் மீதமுள்ள லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி இதுமான ஒளியின் வேகம் மெய்யான ஒளி கிறிஸ்துவில் நிறைவேறியது என்பதை இது காட்டுகிறது நாளை தேவ சித்தமானால் இந்த கோத்திரங்களின் பெயர்களான யூதா மற்றும் இசும் ஆகியவற்றை படிப்போம் மேலும் அவற்றின் அர்த்தங்கள் நமக்கு நம்முடைய அழைப்புக்கும் புது சிருஷ்டியின் பாதைக்கும் எப்படி பேசுகிறது என்பதையும் பார்ப்போம் ஜபம் பரிசுத்த பிதாவாகியாவே ஒளியை படைத்தவராகவும் ஜீவனை கொடுக்கிறவராகவும் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் எங்களை இருளிலிருந்து வழி செல்ல மெய்யான ஒளியாகிய இயேசுவை அனுப்பினதற்காக உமக்கு நன்றி கிறிஸ்துவை எங்கள் வாழ்க்கையின் முன்பாகவும் எங்கள் பயணத்தின் மையத்திலும் வைப்பீராக பயத்தினால் சத்தியத்தினால் வழி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் எங்கள் பயணம் முடியும் வரை எங்களை தாழ்மையாகவும் உண்மையாகவும் உமது வழி நடத்தலுக்கு செவி கொள்ளுங்கள் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்